நமதுணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கும்பமேளா நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறுகிறது இரண்டு மார்கன் கோப்பை குத்துச்சந்தை போட்டியில் வென்றவர் தீபக் சிங் மூன்று மன்கட்டிங் என்ற முறை கிரிக்கெட் விளையாட்டோடு தொடர்புடையது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சமீபத்தில் காலமான ஹசீதா எந்த துறையுடன் தொடர்புடையவர் இரண்டு வேர்ல்டு தியேட்டர் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது மூன்று இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி